ம் பர்ணேயாமைஸ் பசேமேவி அங்கதாஸ்திரோ வவ ஸ்வூஷா விவே நரிமிஸா ிா மூன்றாவது முண்டகம் இரண்டாவது ஃண்டண்டம் ஐந்தாவது மந்திரம் சம்பாப்பை மிஷயோ ஜானோ வீத்தரா தேகம் சர்வத்திராப்பாத்மான சர்வமேவா விசந்தி உபனிஷத் ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே ஞானத்தைப் பெற்றவர்கள் எங்கும் எப்பொழுதும் எதிலும் தங்களுடைய யதார்த்தஸ்வரூபமான பிரம்மத்தையே காண்கிறார்கள் சர்வதா பிரம்ம ஜானேயே ஸ்திதாக ஸ்தித பிரஜா இதகம் சர்வத்த பிராபிய யுக்தாத்மான அதைத் தவிர வேறு எதிரியும் மனசு அவர்கள் செலுத்துவதில்லை ஏதோ பேருக்கு லௌகிகமாக ஸ்நானம் ஆகாரம் சரி மற்ற நேரமெல்லாம் எப்படின்னா சர்வதா பிரம்ம நிஷ்ட பிரம்மவித்தமாக பிரம்மண்யுபரத வாச்சோ விமுஞ்சத அதிவாதி நவத்தை என்ன மறந்துடக்கூடாது மற்ற வார்த்தைகளை விடுக பேசினா ஆத்மா பிரம்மத்தை பற்றி பேசுவார் இல்லாட்டி தேவையான விஷயங்களுக்கு மாத்திரம் பேசுவார் பேசிகிண்டே இருக்கிறதே ஒரு மனசில் இருக்கிற துக்கத்தை சம்சாரத்தை காட்டுகிறது பேச்சே சம்சாரம்தான் தேவையில்லாத பேச்சே ஆள் எப்படிங்கிறத காட்டிடும் முகத் அக அகத்தின் அழகு முகத்தில் பேச்சில் தெரிந்துவிடும் பேச்சை வச்சு ஆளை இட போட்டுடலாம் அப்படி தானே பண்ணுறாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம் நம்முடைய மனசு எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய பேச்சை வைத்தே ஊகம் பண்ணி கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதெல்லாம் சொன்னா டைம் ஆகிடும் இல்லை யுக்தாத்மான சர்வமேவ ஆவிஷந்தி அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்து பிறகு இந்த பிராரப்த கர்மம் முடிந்தவுடன் விதேக முக்தர்களாகி விடுகிறார்கள் சதேக முக்தகா விதேக முக்தகா உடம்போடு இருக்கிற போதே முக்தன் உடம்பு போகிறது இந்த உடம்பில் இருக்கும்போதே உடலுக்கு அப்பாற்பட்ட உண்மை தத்துவம் என்பதை உணர்ந்து உடல் பற்றிலிருந்து விடுபட்டு விடுகிறான் தேகாத்ம புத்தி போய்விடுகிறது பிறகு தேகமும் போய்விடுகிறது ஜீவன் முக்தியில் தேகாத்ம புத்தியும் இல்லை ஜீவாத்ம புத்தியும் புத்தி இருக்கிறது விதேக முக்தியில் பிரம்மாத்ம ஞானமும் கிடையாது அந்த கரணமும் போயிடுது என்னது அரூபநாசம் இங்கே வந்து ஸ்வரூப நாசம் ஜீவன் முக்தியில மனசு ஸ்வரூப நாசம் விதேக முக்தியில் அரூபநாசம் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக பராமரிச்சியே வேணுனோ இங்க மனம் அர்த்தம் சுவ மன மனச விருப்பு வெறுப்பு காமக்ரோத லோபமோகங்கள் இல்லவே இல்லை நல்ல தர்மானுஷ்டானம் பண்ணி நீண்ட நாட்கள் விடாமல் புண்ணியத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு சம்பாதிச்சு மனசு அவ்வளவு சுத்தமாக இருக்கு காமம் இல்லை கோபம் இல்லை பொறாமை இல்லை அப்புறம் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிற பேராச லோபம் இல்லை கர்வம் இல்லை காம்ப்ளக்ஸ் இல்லை சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது இதெல்லாம் இல்லாததுனால என்னதுன்னா சுத்த சத்வாக மனது நல்ல சுத்தமாக இருக்குது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் யதயஹா எதையஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் லட்சியத்தை விட்டு விலகிறதே இல்லை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் அந்த கோலை விட்டு வில விலகிறதே இல்லை அந்த டைல்யூஷனே இல்லை ஏதோ ஒன்ற ஆரம்பிக்கிறது அப்புறம் எங்கேயோ போய் முடிக்கிறதெல்லாம் கிடையாது ஒரு நாள் லட்சியத்தை விட்டு விலகிறதே இல்லை அலைன்மெண்ட் விஷன் அலைன்மெண்ட்டுங்கிறாங்க ஆங்கிலத்து இப்போ ஒரு கம்பெனி இருக்கணும்னா அந்த கம்பெனியோட விஷன் என்ன அந்த விஷனை விட்டு விலகிடக்கூடாது அப்படி டே டு டே டெவலப்மெண்ட் இருந்தால் கூட அந்த டெவலப்மெண்ட் அந்த விஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கணுமே தவிர அதனால் விஷனையே சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் உடனே மாற்ற முடியாது மாற்றினா நமக்கு அந்த விஷயம் புரியாமல் போயிடலாம் குழப்பம் வரலாம் இருக்கிறதும் போயிடும் ஆகையினால விஷன் அலைன்மெண்ட் இப்போ இந்த ஆசிரமம் எப்படி நடத்தணும்னா வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம் அதை விட்டு விலகவே கூடாது எங்கேயாவது ஒரு பக்கம் டைலூட் ஆச்சு போச்சு எதுக்கு வித்யாபீடத்தோட பர்பஸ் என்ன வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம் பிரம்மச்சாரி ஸ்குவ்டர்ஸ் எதுக்கு வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம் ஆஃபீஸ் எதுக்கு வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம் எல்லா எதுக்கு நான் வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம்தான் இதனுடைய விஷன் அதை விட்டு டைலூட் பண்ணி அங்கே இங்கே சோசியல் சர்வீஸ் போனணும் இங்கோ கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி போனால் கடைசியில் டைம் போய்டு கடைசியில் வேதாந்த சாஸ்திரத்துக்கு டைம் கொடுக்க முடியாது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு எந்த காரியம் பண்ணுறது கடைசியில் டைம் இல்லை எல்லாத்தையும் இழுத்து போட்டுன்னு பண்ணுறதா இருந்தால் என்ன இதுவே பெருசாக இருக்குது எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டா கடைசியில் என்னாமலாம் எதுக்குமே டைம் கொடுக்க முடியாமல் போய்டும் ஆகையினால எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் பிரம்மச்சாரியை கிளாஸ் நடக்கணும்னா நடந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது வேத பாடசாலை நடக்கணும்னா நடந்துகிட்டே இருக்கணும் வித்யா பீட்டத்தில் பூஜை ஒழுங்காக போயிட்டே இருக்கணும் நான் உருப்படியாக ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் விஷன் விஷன் வந்து கரெக்டாக போயின்ண்டே இருக்கணும் அப்புறம் ஒரு ஒரு நானும் பண்ணின காரியத்தில் நமக்கு திருப்தி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணினது நம்ம லட்சியத்தை விட்டு விலகலை அதுக்கு தான் எதையகா எதையாகனா முயற்சின்னு சொன்னேன் இப்போ எதையாகனா நான் கமிட்டட் சீக்கர்ஸுங்கிறாங்க அதாவது கமிட்டட் ஃபுல்லி கமிட்டட் அதை விட்டு விலகிறது இந்த கிரிக்கெட் விளையாடுறவன் என்ன பண்ணுவான் முதல்ல இது எடுத்துங்க இந்த அமைச்சூர் சிங்கர் அப்புறம் ப்ரொஃபஷனல் சிங்கர் வித்தியாசம் இருக்கு இல்லையா முதல்ல அமைச்சூர்னா என்ன ஏதோ பொழுதுபோக்குக்காக பாடின்னு இருந்தான் அப்புறம் பார்த்தாண்டே நீ இதே பண்ணிணா நல்லா இருக்கலாமே ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்துக்கோயே அப்படின்னு உடனே ப்ரொஃபஷனாக மாறிவிட்டால் என்ன பண்ணுவான் எப்போ பார்த்தாலும் அதே பண்ணிகிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும் ஆளாப்பரை பண்ணிகிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப பண்ணுவான் கிரிக்கெட் விளையாடுவான் என்ன பண்ணுவான் எப்போ பார்த்தாலும் இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பான் இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் இப்படி போட்டு பார்ப்பான் கை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுதான் எத்தையாக எத்தையாகனா அந்த அர்த்தம் பண்ணிவிடுவாங்க எத்தையாகனா அதே வேலை பண்ணுவோம் அங்கே இங்கேருந்து இப்போ இங்கேருந்து அங்கே போனேன்னா உபனிஷத்தை அடிச்சுகிட்டே இருப்பேன் ஒன்று இதுக்கு தகுந்தது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுமே தவிர விலகினா போச்சு எதையஹா சந்நியாச யோகாத் ஞான யோகாத்னு அர்த்தம் ஞான யோகத்தினால் சன்னியாச யோகம்னா சந்நியாச யோகம் சந்யாசம் எதுக்காக சந்யாசம் பண்ணுறது சந்யாசம் வாங்கிட்டு நானும் சாமியார் பத்து பேர் நமஸ்காரம் பண்ணணும் அதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறது ஒரு இடத்துல அப்படி ஆச்சு ஏதோ பேசு வந்து நான் ஏதோ சொன்னேன் ஒரு சுவாமிகளுக்கு தீட்சை கொடுக்குற விஷயத்தில் ஏதோ பேசினேன் அவர் அந்த சுவாமியை என்ன பண்ணிட்டார் தீட்சையை போஸ்ட்போன் பண்ணிவிட்டார் அந்த வாங்கிக்கிற சன்னியாசம் சால் வந்து எங்கிட்ட சொல்கிறார் நீங்கள் உங்களார்தான் எனக்கு போச்சு சன்னியாசம் இனிமேல் எவனால் என்னை என்ன அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நீ என்ன வேணாலும் என்னை வச்சுக்கோ திட்டிக்கும் எனக்கு மதிப்பே போச்சு நீங்கள் என்னுடைய தீட்சையவே போஸ்ட்போன் பண்ண வச்சுட்டீங்க அந்த சுவாமியிட்ட சொல்லி நான் ஒன்றும் போஸ்ட்போன் பண்ணலப்ப அவர் எங்கிட்ட கேட்டார் இதெல்லாம் ப்ரொசீஜர்ன்னு சொன்னேன் அவர் போஸ்ட்போன் பண்ணிவிட்டாருக்கு நான் என்ன பண்ணுறது அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து உங்களால் தான் என்னோடய சன்னியாசமே போச்சு அப்படின்னு உங்களை சபிப்பேன் அப்படின்னு நல்லா பபி பரவாயில்ல இந்த சாபத்துக்கு ரெடி நான் சன்னியாசத்தோடய பர்பஸ் என்ன ஸ்ரவண மனநிதித் தியாசனம் சந்யாசத்துக்கு தகுதி இல்லாமல் சன்னியாசம் கொடுத்தா என்ன இருக்குது கொடுத்தவருக்கும் ப்ராப்ளம் வாங்கினவனுக்கும் பிரச்சனை ஆகையினால சந்யாசம்னா சன்னியாசிய சிரவணம் குறியார் வேதாந்தம் படிக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் விடுறோம் ஃபேமிலியை பொறு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விடுறது எதுக்காக வேதா ஸ்டடிக்காகவே படிப்புக்காகவே இப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்களே இதுக்கு இப்போ வந்து இப்போ இப்போ இந்த பத் பதினாலு நாளும் பண்ணினது என்னதுன்னா சன்னியாச யோகம் அப்பப்போ செல்ஃபோன் பேசியிருப்பீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட உங்கள் டைம் ஃப்ரீடாமினாக எதுக்கு போச்சு அதிகமாக பிரதானமாக எதுக்கு போச்சு பதினாலு நாளாவது சன்னியாசியாக இருந்தோமே லிங்கம் அலிங்க சன்னியாசியா இருந்தோமே இல்லையா சன்னியாசி பண்ண வேண்டியது தானே பண்ணிட்டு ஓடி ஓடி வருவோமே கிளாஸுக்கு சந்நியாச யோகா சரி சந்யாசம் ஆகிட்டு என்ன பண்ணுறோம்னா வேதாந்த விஜான சுனிஷித அர்த்தாக வேதாந்தம்னு சொன்னால் உபனிஷத் முண்ட கோபரிஷத்தினுடைய சென்ட்ரல் தீம் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்களா மாட்டீங்களா ஜகத் காரணம் பிரம்ம ஜகத்து காரியம் பிரம்ம காரணம் பிரம்ம ஜூபேண பாதி திரம மமஸ்வரூபா அகம் ப்ரமாஸ்மி அகமேவ் சர்வம் அவ்வளோ இதான் சென்ட்ரல் தீம் மெயின் டீச்சிங் இதுதான் இங்கே விஷன் அலைன்மெண்ட் அதை விட்டு நம்ம விலகலை வேதாந்தசாஸ்திர அர்த்தம் சொன்னால் தாத்யம் சுனிஷ்டிதம்னா அர்த்தம் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஐயன் திரிபு யாதொரு சந்தேகம் கிடையாது அகம் பிரம்மாஸ்மின்னு ஏதாவது டவுட் இருக்கான்னா சந்தேகம் இருக்குன்னா சரியில்லை நிஷித்தார்த்தாக சுனிஷிதார்த்தாக உபனிஷத் தத்துவமசிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அது சரியாக புரிஞ்சதுன்னா அகம் பிரம்மாசி பிரம்மாஸ்மி அதனால் என்ன அவர் இதுதான் நிச்சிதார்த்தாக சுத்தசத்துவாக எதையா சந்நியாச யோகாத்து வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக இது ஜீவன் முக்தி எல்லா போட்டுக்க வேண்டியது அப்புறம் என்ன ஆகிறது பராந்த காலே இல்லாட்டி இப்படி போட்டுக்கலாம் பராந்த காலே சரி பராமத்தாகாங்கிறத வந்து ஜீவன் முக்தியின் போட்டுக்கலாம் தப்பு இல்லை பராமரித்தாக வாழும்போதே தான் பிறப்பு இறப்பு அற்றவன் என்கின்ற பேர் உண்மையை புரிந்து கொள்கிறான் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை உடலுக்குத்தான் பிறப்பும் இறப்பும் மனதுக்குத்தான் தோற்றமும் ஒடுக்கமும் எனக்கு இல்லை என்கின்ற தன்மையை அடைகிறான் பராமிராக சந்தகா அப்படி போட்டுக்கலாம் அது நம்பர் ஒன் சுத்த ரெண்டாவது எதைய மூணாவது சன்னியாசயோகாத் வேதாந்த விஜயான சுனித நாலாவது பராம்தீவன் முக்தூ ஜீவன் முக்தோவந்த ஜீவன் முக்தர்களாக இருந்து கொண்டு அப்புறம் என்ன ஆகிறது பராந்த காலே பராந்த காலே அர்த்தம் கடைசி மரணத்தில் கடைசி மரணம் லாஸ்ட்டு டெத்துன்னா இந்த ஞானிக்கு மாத்திரம் இந்த மறுபடியும் பிறப்பு இல்லை அஜானியோட மரணம் அந்த காலம் ஞானியோட மரணம் ஞானியோட சரீர வியோகம் பராந்த காலம் ஆகையினால லாஸ்ட் டெத்தான் இது இதுக்கப்புறம் இவருக்கு டெத்துங்கிற அவரை பொறுத்தவரைக்கும் டெத்தே கிடையாது சாஸ்திர திருஷ்டியில் லோக திருஷ்டியில் சொல்கிறது அவ்வளோ அதுக்கப்புறம் இந்த ஜீவன் மறுபடியும் குறைக்காது இதெல்லாம் சாஸ்திரியமான நமக்கு இதில் தாற்பயம் ரொம்ப கம்மி பராந்த காலே தே தேன்னா யார் அவர்கள் நல்ல கர்மாவெல்லாம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தி வாழ்க்கையோடய குறிக்கோளை தெளிவாக புரிஞ்சுண்டு அதுக்காகவே உழைச்சி சன்னியாச ஞான யோகத்துக்கு போய் வேதாந்த சாஸ்திரத்தோட தாற்பயத்தை தெரிஞ்சு ஜீவன் முக்தி அடைஞ்சு அடைந்தவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் கடைசி மரணத்தில் பிரம்ம லோகேஷு தே சர்வே அவர்கள் எல்லோரும் இது எல்லாரும் அடைய முடியுமாண்ணா நீங்கள் அத்தனை பேரும் அடைய முடியும் சுவாமிஜி யாரோ வெரி ஃபியூ பீப்புள் தானே ஜீவன் முக்தாகண்ண யார் சொன்னது எப்படி எந்த புஸ்தகத்தில் இருக்கு நமக்கு அப்படி ஒரு பாவனை நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தே நமக்கு பாப்புலாரிட்டி முக்கியம் இல்லை நான் ஜீவன் முக்தன்னு பேர் சொல்லணுமா ஒருத்தனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜீவன் நான் எனக்கு புரிஞ்சுக்கணும் நான் ஜீவன் முக்தனா வச்சுக்கோ அப்படின்னா மகாபத்தன் உன்னோட இதுக்குலாம் நான் ஒன்னும் ஆயிட மாட்டேன் முக்தன் போச்சு மகாபத்தன் ஆகையினால ஜீவன் முக்தன்லாம் போய் யார்டையும் போய் காமிச்சு கூடிய கையை காலெல்லாம் நீட்ட முடியாதப்பா அதுவே நீ பத்தன்ங்கிறத காட்டுறது ஆகையினால என்னாச்சுன்னா பிரம்ம லோகேஷு தே சர்வே அவர்கள் எல்லோரும் அதனால் வந்து இந்த ஞானம் என்னென்ன விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு மீனவனுக்கு சொந்தம் சண்டாளனுக்கு சொந்தம் மிலேச்சனுக்கு சொந்தம் யாரும் அடையலாம் ஏன்னா அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு ராஜாவாக பிறக்க வேண்டியிருக்கும் சோமயாகம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிராமணனாக புறக்க வேண்டியிருக்கும் ஆத்மக்யான் அடைகிறதுக்கு ஜாதி கிடையாது ஆத்மக்யான் அடைகிறதுக்கு மதம் கிடையாது அது வேதமே சொல்லியிருக்கே ஆதிசங்கரே சொல்லியிருக்காரே தப்பாக புரிஞ்சுவிட்டாங்க சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியருக்கு ஜாதி அபிமானம் இருக்குதுன்னு சொன்னது தப்பு இவ்வளோ பெரிய சாஸ்திரத்தை சொன்னவருக்கு ஜாதி அபிமானம் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் அறகுறையாக படித்ததுனுடைய விளைவு தே சர்வே பிரம்ம லோகேஷு பரிமுட்சியந்தி பிரம்ம லோக்கம்னா பிரம்ம லோகம்னு அர்த்தம் லோகம்னால் இங்கே அர்த்தம் பகுவட்சன ஏன் போட்டிருக்குங்கிறதுலாம் கேட்கக்கூடாது ஆஹா பிரம்ம லோக்கே போட்டுக்கணும் ஈவன்தோ பிரம்ம லோகேஷு பிரம்மலோகேஷனா அது செவென்த் ஹெவென் அதெல்லாம் கிடையாது ஏழாவது பூமி அதெல்லாம் கிடையாது மந்திரத்தை ஒருத்தரம் படிச்சு வச்சு போல பஞ்சிரேவாசு கர்மா விஜயானமய ஆமா की भवंती, पंचदश பரவியேகீபீ கல பஞ்ச பிரதிச்சே பிரசூ आत्मा, பரேவிய தேக்கேஷு பரிமுச்சிய அவர்கள் பிரம்ம சைதன்யத்தில் இரண்டரக் கலந்து விடுகிறார்கள் ஹட்டா காசம் மகா காசத்தில் கலப்பதை போல குடத்தில் உள்ள இடைவெளி எங்கும் உள்ள இடைவெளியில் கலப்பதை போல அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அவர்களுடைய விதேக முக்தி விதே தேக முக்தினர்த்தம் ஞானியினுடைய ஷரீர ஷரீர வியோகம் ஷரீரம் நீங்குகிறது பிராரப்த கர்மம் முடிஞ்சது ஜீவன் முக்தனாக இருந்தது உலகத்துக்கு நல்லது அவனுடைய ஜானம் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாயிற்று அவனுடைய இருப்பே உலகத்திற்கு பெரு நன்மை புரிந்தது அவருடைய சரீரத்தை அவர் விட்டு எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளில் இரண்டறக் கலந்தது போல ஆனார் அப்படின்னு அர்த்தம் அடுத்த மந்திரம் பஞ்சத பிரதிஷ்ட தேவாச்சே பிரதி தேவதாசு கர்மாணி ஆத்மா பரேவியே சர்வ ஏகீபவந்தி ஞானியினுடைய விதேக முக்தியை மாற்ற இது ஃபோக்கஸ் பண்ணுகிறது இந்த மந்திரம் விதேக முக்தியை மட்டுமே சொல்லுகிறது மற்ற மந்திரங்களில் ஜீவன் முக்தியை விசேஷமாகவும் விதேக முக்தியை சாதாரணமாகவும் சொல்லியது இங்கே விதேக முக்தியையே ஃபோக்கஸ் பண்ணி பேசப்படுகிறது ி இறந்தவுடன் என்ன நிகழ்கிறது பிரஸ்னோபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது மனிதன் பதினாறு கலைகளை உடையவன் சோடச கலோவை புருஷகா என்று பிரஸ்னோபரிஷத் சொல்கிறது அந்த பதினாறு கலைகள் பிராணன் ஸ்ரத்தை ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்கள் ஐந்து அப்புறம் இந்திரியம் பிராணன் நம்ப நம்பர் ஒன் பிராணன் நம்பர் டூ ஸ்ரத்தா அப்புறம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு அப்புறம் இந்திரியம் இந்திரியங்கிறது ஒன்று எட்டு மனஹா மனசு ஒன்பது அன்னம் அன்னம்னா சாப்பாடு உடம்புக்குள்ள அந்த இருக்கிற அந்த உணவுப் பொருள் அப்புறம் வீரியம் அதனுடைய பிரயோஜனம் வீரியம் பலம் அப்புறம் தபா மந்த்ராக கர்ம லோக்காக நாம மந்திரம் செயல்கள் உலகங்கள் அனுபவித்த பொருள்கள்னு அர்த்தம் ஏன்னா நான் அதிகமாக சொல்ல போகிறதில்லை பிராணம் ஸ்ரத்தை பஞ்சபூதங்கள் இந்திரியம் மனசு அன்னம் வீரியம் தபா மந்த்ராக கர்ம லோக்காக நாம ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நாம் சொல்லிட்டேன் இல்லையா பதினாறு சங்கராச்சாரிய அவனுடைய பேர் மாத்திரம் இருக்கும் பாக்கி எல்லாம் போயிட அவனுடைய பெயர் மாத்திரம் இந்த உலகத்தில் இருக்கும் வியாபாரிக்க திருஷ்டியில் சொல்கிறார் இந்த பெயர் இந்த உலகத்திலே விளங்கி கொண்டிருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் அவன் வித்தியாசமாக வாழ்ந்த போல மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை அவன் மே பேரின்பத்தை உணர்ந்து அந்த பேரின்பத்தை வாரி வழங்கினவன் சேரவாறும் ஜெகத்தீரே என்று சொல்லி எல்லோருக்கும் அந்த ஞானத்தை வாரி வாரி வழங்கியவன் அல்ல குறையாத ஆனந்தத்தை பிறருக்கு வழங்கிய பெருமகன் அவனுடைய பெயர் நிலைத்திருக்கும் மகான்களுடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்கும் மகாத்மா காந்தியோட பேர் இருக்கு நிறைய பேருடைய மகான் ரமண மகர்ஷியோட பேர் இருக்குது ராமகிருஷ்ணபுரமஸ்வருடைய பேர் இருக்குது விவேகானந்தருடைய பேர் இருக்குது அவருடைய உடம்பு போயிடுத்து அந்த மற்றதெல்லாம் போயாச்சு அவருடைய பேச்சு சொற்கள் அதெல்லாம் புஸ்தரூபமாக இருக்கிறது வேறு அவருடைய பெயர் விளங்கி கொண்டே இருக்கும் புகழ் உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது இருந்து கொண்டே இருக்கும் ஆ மற்றதெல்லாம் அந்த மரணத்தில் எல்லாம் ஒடுங்கிடுமா அதான் சொல்கிறது பஞ்சதசிரதிஷ்டாக கலாக கதாக 15 கலைகள் போயிடுமா ஒரு கலை மாத்திரம் இருக்குமா ஒரு கலைங்கிறது அந்த பேர் எப்படி இந்த சந்திரனுக்கு வந்து 15 கலைகள் வளர்கிறது தேய்கிறதுன்னு சொல்கிறோமா அந்த மாதிரி ஷோடச கலோவை புருஷா கலாசங்கியானி நாமி எப்ப கலான்னா அந்த சோடச கலாதான் சோடசைதானி நாமானி அப்படின்னு சொல்கிறது உண்டு கலாசங்கியானி நாமானி பிள்ளையார் சொல்கிற போது சுமுகச் செய்க தந்த கவி லோக ஜகர்ணகா இந்த ஸ்லோகத்தில் வரும் சொன்னால் முடிக்க முடியாது அப்புறம் என்ன இருதுன்னா இந்த உடம்பில் ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது இந்த என்ன ஹஸ்தயோர் இந்திரா தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் பாதையோர் விஷ்ணு பாயோர் மிருத்து உபஸ்தஸ்ய பிரஜாபதி இப்படின்னா கர்மேந்திரிய தேவதாக சக்குஷ சூரியா ஸ்ரோத்திரிய அஸ்வினௌ அஸ்வின ஸ்ரோத்தஸ் திக் தேவதா துவச்சோ வாயு சக்குஷ சூரியா ரசநாஜா வருணகா எல்லாத்துக்கும் தெய்வங்கள்லாம் ப்ளெஸ் பண்ணிகிட்டு இருக்கு அந்த டோட்டல் பவர் இந்த இண்டிவிஜுவல் பவருக்கு அது எஷ்டி தத் சமஷ்டி தத்துவம் எஷ்டிக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறது அதெல்லாம் தேவதா ரூபங்கள்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஒரு சைத்தன்ய மூர்த்தியாகவே நம்ம தியானம் பண்ணுறோம் அந்த சர்வே தேவதாக பிரதி தேவதாசு இந்த பர்தியோ வைராக்கிய சதகத்தில் கடைசி ஸ்லோகம் படிக்கணும் எனக்கு சரியா மாத்தர் மேதினி தாத்த மாருத சகே சுபந்தோ ஜல பஞ்சபூதங்களை பார்த்து சொல்லுவார் உங்களுடைய ஓ பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதங்களே உங்களுடைய தொடர்பால் நான் இந்த உடலை பெற்றேன் வாழ வேண்டிய வாழ்க்கையை நன்கு வாழ்ந்து விட்டேன் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் உங்களிடம் நான் மீண்டும் சேர்கிறேன் அப்படி சொல்லி ஒரு அழகான ஸ்லோகம் பண்ணி வச்சிருக்கார் பர்த்ருகரி வைராக்கிய சதகத்தில் கடைசி நூறாவது ஸ்லோகம் பிரதி தேவதாசு அந்தந்த தேவதைகளில் போய் சேர்ந்து விடுறது அந்தந்த சக்தியை அந்தந்த தேவதைகள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் அந்த தேவதைகள் ஸ்வீகரித்து கொள்ளுகிறார்கள் நாம் செய்த கர்மாணி விஜான மயஸ்ட கர்மாணி சொன்ன எல்லா கர்மங்களும் அப்பிரபுத்த பலானி அதாவது சங்கராஜ சொன்னார் செய்த கர்மங்கள் பலனை கொடுக்கறதில்ல அது அது அனுபவிக்கிறதுனால தீர்ந்து போகிறது கர்மங்களும் ஒடுங்கி விடுகின்றன மறுபடியும் கர்மா வராது விஜயானமயஸ்ட ஆத்மா அகங்காரம் விஜயானமய ஆத்மான அனர்த்தம் அகங்காரம் அகங்கர்த்தா சிதாபாசன் அதுவும் ஒடுங்கி விடுகிறது விஜானமயஷ்ட ஆத்மா விஜானமயா ஆத்மாச்ச விஜானமய ஆத்மான அகங்காரம் அகங்கார சைதன்யம் சாட்சி சைதன்யம் சொன்னாமே ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் ஞானிக்கும் ஞானம் பிறகு அகங்கார சைதன்யம் இருக்கும் ஆனா அகங்கார சைதன்யம் அது அகங்கார சைதன்யம் மதிப்பிழந்த அகங்கார சைதன்யம் அவனை பந்தப்படுத்தாத அகங்கார சைதன்யம் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் அகங்கார சைதன்யம் அவனுக்கு பந்தத்தை உண்டு பண்ணாத அகங்கார சைதன்யம் ஞானத்தோடு கூடின அகங்கார சைதன்யம் அந்த அகங்கார சைத்தன்யமும் ஒடுங்கி விடுகிறது அதாவது இந்த டம்ளருக்குள்ள டம்ளருக்குள்ள தண்ணி வச்சுருந்த டம்ளரோ ஒரு சட்டியிலே தண்ணி வச்சு சூரியன் இது பண்ணுறோம் உடைச்ச உடனே என்னாகிறது அந்த சூரியன் பிரதிபிம்ப சூரியனும் ஏகீ பவந்தி அதே மாதிரி இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் RC ஆர்சி என்னது மெர்ஜ் வித் OC நிஜமாவா அது ஆகிற மாதிரி இது நமக்கு புரியணுமே நம்ம எப்போ பார்த்தாலும் இதை கேட்டுட்டே இருப்போம் ஜெகத் மித்யான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது எப்படி போகிறது இப்படி தான் போகிறது இந்த மித்யா மித்யாவில் மித்யாவில் இருக்கிற ஒரு என்னது மித்யாவில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு நல்ல வார்த்தை ஹார்மனி மித்யாவில் ஒரு ஹார்மனி இருக்கு இல்லையா அதில் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்குது மித்யாவில் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்குது அந்த ஒழுங்குப்பாடு எப்படி நகழ்கிறதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர நமக்கு அதில் தாத்யமே கிடையாது ஜீவன் முக்தி சத்தியமாக மிச்சயா மிச்சை விதேக முக்தி நல்லா சொல்லுவோம் மித்யா பாயத்திறந்து விதேக முக்தி அப்படி மித்யா ஜென்ம மித்யா மரணம் மித்யா புண்ட கோபரிஷத் கேம்ப் அப்படி மிச்சியா அப்புறம் என்னென்ன வந்து வரும்போது எல்லாம் சத்தியம்னு நினச்சுன்னு வந்தோம் இப்போ போகும்போது என்னென்னா யாராக போனால் என்ன படித்த இதில் என்ன இது எப்படி இது என்னது அப்படின்னா அங்கே போனக்கு தெரியும் ஆக அவ்வா பரே அவ்வையே பரே அழியாத அந்த பரம்பொருளில் சர்வ ஏ சர்வே ஏகீ பவந்தி அனைத்தும் ஒன்றாகி விடுகின்றன எல்லாம் பிரிஞ்சு போச்சு வந்தது சேர்ந்துது இருந்தது போச்சு சம்யோகாக விப்ரயோகாந்தாக எங்கேயோ பிறந்தாங்க எங்கேயோ செல்யா ஆச்சு அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஒருத்தரும் போய் சேர்ந்தார்கள் நம்ம தாத்தா பாட்டி கதை என்னாச்சு தாத்தா பாட்டி இருக்குன்னு ஆசையாகப்பட்டோம் தாத்தாவோட தாத்தாலாம் இருந்தால் ஐயோ நம்மளே படம் பாடுபட்டுருக்கோம் அவன் அவங்கள வேற வச்சு காப்பாத்தணுமா சுவாமிஜி இது ஒரு ஒருத்தருக்கும் வெலைவாசி போக்க பார்த்தா ஒன்றும் சமாளிக்க முடியாது போல் இருக்குது ஆ என்னால் திடீர்னு இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறான் கே என்ன பண்ணுறேன்னு தெரியல போயிட்டு போட்டு நமக்கு இது முடிக்க முடியாது யதா நத்திய செந்தமான சமுத்ரே அஸ்தே விம்கமை திவ்யம் நிய சந்தமன विहाय तथा புஷமு இந்த விதேக முக்தி ஏழாவது மந்திரத்தில் சொல்லப்பட்ட விதேக முக்தி கருத்தானது சரியான ஒரு உதாகரணத்தோடு இங்கே விளக்கப்படுகிறது திருஷ்டாந்தத்தோடு இங்கே விளக்கப்படுகிறது எப்படி ஞானியினுடைய மரணம் நிகழ்கிறது எல்லாரும் மாதிரி தான் அவரும் சேகிறார் இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் அவர் சேகிறது அவருடைய சாவனை ஏதாவது விசேஷம் இருக்குமானா அதெல்லாம் உன் கல்பனையாக இருக்கும் ஒரு விசேஷமும் கிடையாது வழக்கமாக எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் எல்லாம் இதாகும் அதனால தான் மகான்களுடைய மரணத்தையும் பார்க்குறோம் அவருக்கு இதாக கேன்சர் வர தான் அவரும் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கார் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த ஞான பலம் இருக்குது மனசு ஏன்னா இது எப்போவுமே படித்து வாழ்நாள் முழுவதும் இந்த தத்துவத்தை தெரிஞ்சு அதையே அதுபடியே வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்ததுனால அந்த ஞான தார்டியம் இருக்குது ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை உடம்பு நான் இல்லைன்னு புரிஞ்சின்றவருக்கு உடம்புல கேன்சர் வந்தா என்ன க்ஷய ரோகம் வந்தா என்ன என்ன ரோகம் வந்தா என்ன ஒன்றும் அதை பற்றி அதை பற்றி அவர் நினைக்காது பிராரப்தாய சமர்ப்பித்தம் ஸ்வவப்பு பிராரப்த கர்மத்துக்கு தன்னுடைய சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டார் இங்கே பாருங்கள் இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது இந்த நதிகளெல்லாம் கடலில் கலக்கிற போது எல்லா நதியும் நம்ம சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது உண்டு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னா ஏன் அப்படின்னா எல்லா நதியும் இருக்குது அதனால சமுத்திரத்துக்கு விசேஷம் அது நமக்கு குளிக்கிறபோது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருந்ததுன்னா கூட சல்ட்ரியாக இருந்தது என்னது இந்த சால்ட் எல்லாம் போய் பட்டுதுன்னா ஒரு மாதிரி இருந்தால் கூட அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு எல்லா நாளும் சமுத்திர ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது எப்போ பார்த்தாலும் சமுத்திர ஸ்நானம் பண்ணக்கூடாது கிரகணத்தில் பண்ணலாம் சமுத்திரஸ்நானத்துக்கு காலம் இருக்குது நதி ஸ்நானத்துக்கே காலம் இருக்குது எல்லா காலத்துலையும் கண்ட நேரத்துக்கெலாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது எப்பப்போ ஸ்நானம் பண்ணணும் விதி இருக்கோ அது தான் பண்ண ஸ்நான விதிகி எப்போ ஸ்நானம் பண்ணணும் எப்படி ஸ்நானம் பண்ணணும் ஸ்நான நெர்றயா ஸ்நான விதிகி நிறைய இந்த சமுத்திரத்தில் போனோம்னா சமுத்திரத்தில் எல்லா நதியும் இருக்குது அந்த நதிகள்லாம் எங்கேருந்து வந்தது சமுத்திரத்திலேருந்து தான் வந்தது அதே அது என்ன பண்ணிட்டுன்னா எத்தோதக்கே அப்படின்னு சொல்லி பர்வத்தேஷு விதாவத்தின்னு கட்டோபனிஷத் சொல் ரொம்ப அழகான மந்திரம் கட்டோபனிஷத்தில் இருக்கு எதோதக்கம் பர்வத்தேஷு விதாவதி அங்கே வந்து மழை மழையில மலையில் மலையில போய் மழை பெஞ்சு அப்படியே தண்ணியாக ஓடி வருது நதியாக வருது இந்த கடல்ல இருக்கிற தண்ணி தான் சூரியனுடைய அனுகிரகத்தினால ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுள் புக்கு முகந்து குடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அந்த மழை பெஞ்சு நதியாக மாறு நதியாக வந்த உடனே இது கங்கா கங்கைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது கிளம்புற இடம் அது போகிற இடம் அதனுடைய பூமியோட குணங்கள் அதனுடைய ஜலத்தோட விசேஷம் அப்புறம் கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்கோம் ஆனால் கடைசியில் அது என்ன பண்ணுறது இஷ்டம் இருக்கோ இல்லையோ சமுதிரத்தை நோக்கி ஓடிண்டே இருக்கு ஆகாஷா தோஜம் யசாக்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதி கச்சி இப்ப தினமும் சொல்லிட்டு இருக்கும் அப்படி அதுக்கு பேரெல்லாம் வச்சிருக்கோம் கங்கா ரொம்ப விசேஷமானது ஆழ்வார் ஒருத்தர் சொன்னார் கங்கையின் புனிதமான காவிரி அப்படின்னார் அப்ப கங்கையை வந்து வேதத்துல போற்றிருக்கு இமம்மே கங்கை யமுனே சரஸ்வதி எல்லாம் என்னாகுதுன்னா அத்தனை பேர் அத்தனை ப்ராப்பர்ட்டி அத்தனை விசேஷம் புண்ணிதம் எல்லா சக்தியும் திருஷ்டம் அதிருஷ்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சமுத்திரத்தில் போன உடனே அதோட மகிமையெல்லாம் அதோட கலந்துடும் அப்புறம் சமுத்திரத்துக்கு போனவுடனே இது கங்கா சமுத்திரம் இது இந்த சமுத்திரம் நான் சொல்ல முடியும் வேணாம் அந்த இடத்துல பேர் வச்சுக்கலாம் கங்கா சாகர்ன்னு ஆனால் வாஸ்தவம் என்னது எல்லாம் அங்கே ஏகீ பவந்தி ஆக பிறக்கிறதுக்கு முன்னால் நாம ரூபம் இல்லை கொஞ்ச நாளைக்கு நாம ரூபம் இருந்தது அப்புறம் கங்கா யமுனாங்கிற பேரெல்லாம் போய் எல்லாம் சூரிய நமஸ்காரம் வந்துடுறதுல நிறைய இருக்குது எப்படிப்பட்ட தண்ணீரை பற்றி நான் விச்ச அப்படி அழகாக பண்ணியிருக்கு சொல்லி மாடாது போகும் யதா எப்படி அதே மாதிரி ஞானின்னு சொல்கிறார் இதோ கொஞ்ச காலத்துக்கு நமக்கெல்லாம் பேர் ரூபங்கள்லாம் இருக்குது அப்புறம் என்னது எல்லா ரூபங்களும் போயாச்சு ஆணாவது பெண்ணாவது பிராமணனாவது தமிழனாவது கர்நாடகக்காரனாவது பெங்காலியாவது ஒன்றும் கிடையாது கடைசியில் என்னென்ன சுடுகாட்டுக்கு போனால் கூட ஜாதி இருக்குதுன்னா அது வேறு விஷயம் இது இந்த சுடுகாடு அவன் சுடுகாடு இவன் சுடுகாடு இருக்குன்னா எங்கே போனாலும் சரி அது இருக்குது அது பழக்கத்துக்காக வச்சுன்னு இருக்காங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா ஆள் அவுட்டு அவ்வளோதான் போய்ட்டு ஆரம்ப அதெல்லாம் போய் யதா சொந்தமான நத்தியா பெருக்கெடுத்து ஓடுகின்ற நதிகள் சமுத்ரே அஸ்தம் அஸ்தங்கி சமுத்திரத்தில் தன்னுடைய பெயர் வடிவங்களையெல்லாம் இழந்து ஒழுங்கி விடுகிறது என்ன கருணையோட உபரிஷத்து நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறது பாருங்க எப்படி நதிகள் ஓடுகின்ற நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நதிகள் தன்னுடைய பெயர்களோடும் வடிவங்களோடும் பல்வேறு மகிமைகளோடும் விளங்கினாலும் அது கடலிலே பெயரையும் வடிவத்தையும் மகிமையையும் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு கடலோடு ஒன்றிவிடுகிறது அதைப்போல ததா யதா அஸ்தம் கச்சந்தி ததா வித்வான் வித்வான்னா யாரு அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி என்று அறிந்து கொண்டவன் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா இவனும் தன்னுடைய இறுதி காலத்தில் உடல் அழியும் காலத்தில் பரா நாமரூபாத் விமுக்தகா இவனுக்கும் ஃபார்ம் போய்டுறது பேர் போயிடுறது பேர் இருக்குதுன்னு இப்போ தான் சொல்லி பேருக்கு பேர் இருக்குது அவ்வளோதான் பேருக்கு பேர் எல்லாேருமா சொல்ல போகிறான் யாரும் சொல்ல போகிறோம் ஏதோ இந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிற சில பேருக்கு தான் இப்போ சவுநகர்ன்னா யார் அங்கே ராருக்கு தெரியுமா பத்திரிகையில் போடுறானா இல்லை போடுவான் இப்போ ஆன்மீக பத்திரிகைக்கு எதாவது விஷயம் வேண்டியிருக்காங்க இப்ப அவன் சப்ஜெக்ட் இல்லை ஏதாவது போட்டுகிட்டு இருப்பாங்கன்னா மக்களிடத்தில் அது பரவுமான ஆன்மீக உலகத்தில் உள்ளதாக இருக்குது போறோம் இதுவே போரும் நாம ரூபாத்து விமுக்தகா பெயர் வடிவங்களிலிருந்து விடுபட்டு பராப்பரம் பரம் பரம்னா என்ன அர்த்தம் மாயாயா பரம் பியாண்டு மாயான்னு அர்த்தம் மாயைக்கு அப்பாற்பட்ட புருஷம் பராத்துன்னா என்ன அர்த்தம் மாயாயாக பரம் அப்பாற்பட்ட மாயைக்கு அப்பாற்பட்ட புருஷம் புருஷம்னா தெரியும் இல்லையே மறக்கக்கூடாது புருஷ ஏவ இதம் சர்வம் ஆஹ் பூர்ணமான அந்த பரம்பொருளை அந்த புருஷனுக்கு இன்னொரு விசேஷணம் போட்டார் அழகா திவ்யம் புருஷம் சாதாரண புருஷன் இல்லை திவ்யம் புருஷம் யதோக்தலக்ஷம் யதோக்தலக்ஷம்னா என்ன அந்த கண்ண அதிரேசியம் அகிராஹியம் அகோத்தம் அபர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் ஆராது மந்திரம் திவ்யோஹ்யமூர்த்த புருஷ சபாஹ்யாபியரோ ஹியஜா ஆவி சந்ந்நிஹிதம் குகாச்சரம் நாம மகத்பதம் அத்தை தத் சமர்ப்பிதம் பிருகச்சதத்து திவ்யம் அனந்த ரூபம் எல்லாம் என்னெல்லாம் மந்திரங்களில் படித்தோமோ அதெல்லாம் ஞாபகம் திவ்யம் புருஷம் உப்பைத்தி பரம்பொருளில் இரண்டரக் கலந்து விடுகிறான் அந்த சைதன்யமயமான பூர்ண வஸ்துவோடு கலந்து விடுகிறான் மேலும் அருமை பெருமைகளை சொல்லி ஞானியை போற்றி புகழ்ந்து சயோ வை தரம் நாதி தரதினம் குமு சயோ வை தரமே நாக்கம் தரதி பாப்மா யஹா சஹா ஹவை எவனொருவன் அர்த்தம் எவனொருவன் தரமம் பிரம்ம ஹ வேத உறுதியாக அறிகிறானோ எவனொருவன் ஏகவிஞானேன சர்வவிஞ்ஞானம் எவனொருவன் பரம்பொருளை அறிகிறானோ பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்ட இந்த பிரம்ம வித்தியை அறிகிறானோ பிரம்மத்தை அறிகிறானோ ஜேஷ்ட புத்திராய அதர்வாய பிராக சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யா பராவரா பிரம்ம வித்யா எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா முதல் நாள் கிளாஸு ஆகினால் அந்த பிரம்ம வித்யை பிரம்மத்தை அறிகிறானோ சா பிரம்மைவதி யா பிரம்ம வேத சா பிரம்மை உங்களுக்காக எனக்கா சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கேட்குறேன் பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே ஆகிறான் என்ன அதிசயமா இருக்கு உலகத்தில் ஏதாவது தெரிஞ்சால் அதுவாக ஆகிடும் மைக்ரோ பயாலஜிஸ்ட் வச்சு மைக்ரோ பயாலஜிஸ்ட் ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கார் கடைசியில் அவர் அதுவாக ஆயிட்டாருன்னா எப்படி இருக்கும் பாட்டனியில் உட்காந்துருக்கார் எல்லா செடி கொடிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்புறம் என்னென்னா செடி மாதிரியே பிஹேவ் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அது அறிகிறவன் அதாவே ஆறுதுங்கிறது எதுலேயுமே கிடையாது அது அறிஞ்சால் அறிவு தவிர அதுக்கும் நமக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஞானம் இருக்கிறவன்லாம் ஃபிசிக்ஸாகவே ஆயிடுறானா கெமிஸ்ட்ரி ஞானம் இருக்கிறவன் கெமிஸ்ட்ரியாகவே ஆயிடுறானா மேத்தமேட்டிஷியன் வந்து மே அப்படியே கணக்காகவே மாறி எப்போ பார்த்தாலும் பிடிப்பிடிக்கிட்டே இருப்பானா அதெல்லாம் கிடையாது எப்படி பிரம்மவேத பிரம்மை என்ன அர்த்தம் சங்கராஜர் ரொம்ப அழகாக சொன்னார் அவன் அதுவாகவே இருந்தான் அவன் அதுவாக இல்லைன்னு நினச்சுண்டான் இப்ப அதை தெரிஞ்சுடா அதுவாவே இருக்கான் மறக்கக்கூடாது அக்ஷத்திரிய நினைச்சுட்டான் நமக்கு அம்மா அப்பா வந்து தெரியலன்னு நினைச்சு கடைசியில் பார்த்தா குந்தி சொன்ன உடனே ஆறாவது அப்படின்னு அது யாரு அதுக்கப்புறம் அது நீ தான் உடனேதான் எல்லாம் விஷயம் புரிஞ்சுது என்ன அவன் காணாம போயிருந்தானா அவனுக்கு தெரியாமல் இருந்தது தெரிஞ்சான் நான் பிரம்மனை தெரியாமல் இருந்தேன் உபனிஷத்து என்ன சொல்லியதுவம் பிரம்ம நீ ஜீவன் என்று உன்னை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ இண்டிவிஜுவல் இல்லை நீ டோட்டல் இல்லை எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்ம இப்போ வந்து இந்த கயிறு பாம்பு உதாரணம் இருக்க கயிறு பாம்பு உதாரணத்தில் பாம்பு கயிறாயிடுத்து அப்படின்னா எப்படி இருக்கும் பாம்பு கயிறை அறிந்தது அறிந்தவுடன் பாம்பு கயிறாயிடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுறது இல்லை புரியல பாம்பு தான் பாம்பு ஒரு நாளும் இந்த பாம்பு உதாரணம் மறந்துடக்கூடாது பாம்பு கயிறு பாம்பு என்னைக்குமே கயிறு தான் பாம்பு பாம்பாக மாறினு மாறி இருக்கு ஆனால் கடைசியில் என்னாச்சு கயிறு தான் இருந்தது பாம்பு தன்னை கயிறாக புரிஞ்சுது அலை அலை உதாரணம் வச்சுங்கோ வளையல் உதாரணம் வச்சுங்கோ அதெல்லாம் உங்கள் ஹோம் ஒர்க் பிரம்மைவ பவதி சரி பிரம்மனை அறிபவன் பிரம்மமாகிறான் ஏன் அவன் பிரம்மமாகவே இருப்பதால் பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாக ஆகிறான் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் ஆகலை நம்ம தான் படித்தோமே அடைய முடியாது ஆக முடியாது அறிய முடியாது அனுபவிக்க முடியாது ஆகினால் அது தெரிஞ்சுண்டான் என்னாச்சு இது தெரிஞ்சப்பறம் என்னாச்சுன்னு அஸ்ய குலே அப்ரம்மவித்து நபதி இவனுடைய குடும்பத்தில் பிரம்மத்தை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் இவனுடைய குடும்பம்னா யாருன்னா இங்கே கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அப்பாவே ஞானியாக இருந்தார்னா வீடு முழுக்க அது இன்ஃப்ளுயன்ஸ் வரும் அந்த அந்த இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கும் இன்னும் இன்னும் கூட இருக்காங்க இவ்வளவு மெட்டீரியலிஸ்டிக்காக உலகம் போயிட்டு போது கூட இன்னும் வந்து இந்த தஞ்சாவூர் சைடில் குளத்தில் பக்கம் இந்த சில தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கே அனுப்புகிறது இல்லை வீட்டில் நிறைய குழந்தைகள்லாம் இருக்குது எல்லா குழந்தைங்களும் குடுமி வச்சுருக்கு புணூல் போட்டுருக்கு நல்லா ஹோமங்கள்லாம் பண்ணுறது வேதமெல்லாம் சொல்கிறது அதுக்கு அமெரிக்காவில் போய் இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற பீப்புள் இருக்காங்களே கொஞ்சம் அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியறதுனால பணம் அனுப்புகிறாங்க அந்த பணத்தை வச்சுன்னு அவங்க வாழ்கிறாங்க சீதாராமன் மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அக்ரிஹோத்திரிகளுக்குலாம் கொடுக்குறாங்க நாங்கள் கூட இப்போ நாளைக்கு நாளைக்கு நாடாணிக்கு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன் புதுக்கோட்டையில் பதினாறு பிராமணர்களை வச்சு ஜட்ஜு சுவாமிகளுக்கு நூறாவது ஆராதனை முறைப்படி சாஸ்திரம் எல்லாம் அக்னிஹோத்ரிகளாக கூப்பிட்டுருக்கேன் எல்லாம் அவர்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன் நல்லா படித்தவங்க தான் வரணும் அவர்களுக்கு தான் இது செய்யப்படும் நிறைய தட்சணே நல்ல யதோக்தமான கர்மா அங்கே ஓங்காரானந்தா ஸ்வரூபமே மாறிடும் கொஞ்சம் எல்லா யதோக்தமாக சாஸ்திரோக்தமான கர்மாக்கள் எல்லா கதவை சாத்திடுவோம் நாங்கள் உள்ளே பண்ணிவிடுவோம் எல்லாம் வம்பு என்ன எல்லாம் ஒருத்தருக்கு தெரியாதுல்ல என்னென்ன புரியாது அதனால் உள்ள எல்லா சாஸ்திரப்படி எல்லா கர்மாவையும் ஒழுங்காக பண்ணி பதினாறு பேர் அச்சுத்தன் அனந்தன் கோவிந்தன் எல்லாம் இருக்கு ஷோடச நாமங்கள் பதினாறு அக்னிஹோத்ரிகளை கூப்பிட்டு அற்புதமாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம் பகவான் காபா ஜெட்ஜு சுவாமிகளுக்கு நூறாவது வருஷம் ஆராதனை அவருக்கு அறுபது வருஷம் ஆச்சு கரெக்டாக சர்வதாரியில் சமாதியாக இருக்கார் அவருக்கு அங்கே அங்கே இது அவருக்கு அவருக்கு கோயில் கும்பாபிஷேகம் ஆகப் போகிறது சேர்ந்தவங்க அது நம்ம பிராரப்த விசேஷம் ஸ்வேச்சா பிராரப்தம் ஸ்வேட்சா பிரார்த்தம் இல்லை பரேட்சா பிரார்த்தம் மாற்றி சொல்லிட்டேன் அதாவது இவனுடைய இவனை சுற்றி இருக்கிறவனுக்கு இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு அர்த்தம் இவனை சுற்றி இருக்கிறவனுக்கு இவனுடைய இன்ஃப்ளூ இவனுடைய தாக்கம் இருக்கும்னு அர்த்தம் ரஜினிகாந்தி சுற்றி இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் அவர் மாதிரி இப்படி இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் இப்படி தூக்கி போடுவான் எல்லாம் பண்ணுவான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸெலாம் இருக்கும் அடிக்கடி கதை சொல்லுவான் அவர் மாதிரியே இவன் ஒரு கதையெல்லாம் சொல்லுவான் கதை விடுவான் எல்லாம் பண்ணுவான் அதே மாதிரி இந்த ஞானியை சுற்றி இவரை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரம்மஜானம் சித்திக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை இருக்கும்னு அர்த்தம் அசைக்குலே அப்ரம்மவித்து நபதி பரம்பரு தத்துவத்தை அறியாதவர்கள் இவனை சுற்றி இருக்க மாட்டார்கள் இவன் எல்லாருக்கும் தன் சொற்களின் மூலம் வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பான் என்பது கருத்து அவர் அடுத்தது பாருங்கள் முடிக்கணுமே இருக்கு இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகலாம் அதனால் குஹா கிரந்திபியா குஹா கிரந்திபியான்னு ஞான் வச்சுக்கணும் ஏதத்யோவேத நிகிதம் குகாயாம் சோவிதிரி சோமிய ரெண்டாவது முண்டகம் முதல் ண்டம் கடசீ மந்திரம் புருஷ எவ்வளவோராமாக்கன் அப்புறம் இன்னூறு மந்திர அதுலேயே அடுத்தது ரெண்டாவது ஒன்பதாவது மந்திரம் ஹிரிபிய விமுகம் அவிதா காமக்கமிய அங்கேயாவது கிரந்தின்னு ஏகவச்சனத்தில் இருந்தது அவித்யா கிரந்தின்னு சொல்லியிருக்கோம் குஹா ஏதோ நிஹிதம் குஹாயாம் ஏகவச்சனம் ஏகவச்சன்தி ஏகவச்சனம் வித்தியதே ஹிரதய கிரந்தி அதுவும் ஏகவச்சனம் ஆனால் இங்கே வந்து கிரந்திபிய அவித்யா காம கர்மபவிம கர்மங்களிலிருந்து விடுபடுகிறான் சுருக்கமா நீங்க போட்டுக்கலாம் அறியாமையிலிருந்து விடுபடுறது மாத்திரம் இல்லை பாப்மானம் தரத்தி சோகம் தரதி மூணு இருக்கு இங்க குஹா கிரந்திப் விமுக்தாசன்னு பாப்மானம் தரதி தரத்தி வந்து ஒரு பெரிய கொலை பண்ணிவிட்டேன் என்னமோ பண்ண திடீர்னு சுவாமி என்னெல்லாம் பேசுறாரு என்னமோ மாறி ஆயிடுச்சு நீங்கள் என்னமோ விஸ்வரூபம் எடுத்துட்டார் இருக்கேன் ஒரு மூடு என்ன பண்ணுறது இன்னைக்கு இன்னைக்கு நேரம் அப்படி நான் ஒரு கொலை பண்ணிவிட்டேன் கொலை பண்ணின உடனே அந்த கொலையை தெரிஞ்சு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கோர்ட்டில் வந்து விசாரணை பண்ணி கடைசியில் பண்ணியிருக்கிற கொலை சாதாரண கொலையில் துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன் அப்புறம் வந்து என்னென்னா இந்த மாதிரி கொலை பண்ணி இந்த மாதிரி ஒரு சாமியார் அநியாயம் பண்ணி மக்களை ஏமாத்தி பண்ணிர் இந்த சாமியாருக்கு எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறதுக்காக எல்லா போலி சாமியார்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இவருக்கு இருபத்தி ஐந்து வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது கோர்ட்ல சீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ரொம்ப முரண்டு பண்றேன் எக்கச்சமும் முரண்டு பண்றேன் அப்படி என்ன போட்டு எல்லாம் ஜெயிலில் கொண்டு போய் உள்ள ஜெயில போய் தள்ளுறான் போய் செவுத்தில் போய் முட்டுறேன் முடிச்சு விட்டேன் முழிச்சுட்டீங்களே முழிச்சுட்டேன் இதுதான் இந்த நாடகம் முழிச்சு பார்த்தா சும்மா ஜோக்காச்சு ஓ தியானத்தில் கூட தூங்குவீங்களா அதில் கூட கனவு வருமா அப்படின்னா சும்மா அதுக்காச்சு நம்ம ரூமில் நான் பாட்டு படத்துல முழிச்சு பார்க்குறேன் இங்கே பார்த்தா சுவாமி தயான சுவாமிக்கு படம் இருக்குது பரமத்தான சுவாமி படம் இருக்கு இந்த பகவான் தர்ஷனாமத்தி இல்லை ஓ நம்ம இங்கே தான் இருக்கோமா ஜோ ஜோ ஏதோ பிருக்குள்ளே அனுபவிக்கணும் இருந்துருக்கு அனுபவிச்சு எத்தனை நேரம் அந்த பண்ண பாவத்துக்கு தண்டனை எத்தனை நேரம் ஆச்சு மகாபாவம் இல்லையா கொலை பண்ணது அது கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கிருக்கேன் இப்படிலாம் கூட கற்பனை பண்ண முடியுமா நான் சும்மா பண்ணி வைக்கிறத புரியணுங்கிறதுக்காக வேண்டி கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு பாவம் மன்னரை முழித்த உடனே நான் பாவம் மன்னத்துக்கு எதாவது வருத்தப்படுவேனா பண்ணாத கொலைக்கு வருத்தப்படுவேனா பண்ணின மாதிரி ஒரு தோற்றம் பாபமெல்லாம் போச்சு அப்புறம் அங்கே வேற ஒரே கவலையில் இருந்தேன் அதனால தானே முரண்டு பிடித்தேன் முழிச்சு பார்த்தா இங்கே வருடையே என்ன பார்த்தேன் போனாலும் அப்படி இப்படின்னு ஒரே நீ பாபியே இல்லப்பா அதை சொல்றது வேற மதம் நீ பாப்பின்னு இப்போதைக்கு சொல்லுவோம் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம் பாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கர்மா பண்ணுன்னு சொல்லுவோம் நீ பாபம் முழுக்க போகணும்னா அங்கே தான் போயாகணும் கடை லாஸ்ட்டு டே ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் காத்துன்ட்ருக்கணும் அதெல்லாம் கிடையாது இப்போவே நான் கொடுக்குறேன் ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுப்பா இங்கே பிறக்கவே இல்லை அளவு சாவுக்கு பாபமும் இல்லை துன்பமும் இல்லை பாபம் காரணம் சோக்கம் காரியம் ஆகவே என்ன ஆச்சுன்னா அஜானம் காரணம் பாபம் காரியம் பாபம் காரணம் காரியம் போச்சு பாபம் போச்சு போச்சு தலாக் மூணு தடவை சொன்ன தொலைஞ்சு புரியுறதா இது நம்ம தலாக் அமிர்தோ பவதி அமிர்தோ பவத்தின்னா என்ன அர்த்தம் மோட்சத்தை அடைந்து விட்டான் அப்படி சொல்லி அழகா உபனிஷத் முடிக்கிறது ஆக இதோட இந்த ஞானீஸ்துதி ஞானத்தின் பெருமை ஞானத்தின் பயன் இவைகளெல்லாம் கூறப்பட்டன இனி அடுத்த மந்திரம் ததே திருச்சாபியுக்தம் கிரியாவந்தஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா स्वयम् ஷிம் யாமேவா விதம் வதேத்திவிரைஸீ துச்சாபியுக்க स्वयं கிரிவந்தோத்திரேக்கிம்மே வதேத்திவிரைஸ்துணம் இந்த மந்திரம் யாருக்கு இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தா அந்த வித்தையை பயனுள்ளதாக ஆகும் என்பதை சொல்லுகிறது அத்தியன அத்தியாபன விதிகி யார் இதை கற்கலாம் யாருக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம் கீதையிலும் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார் யார் இதனை கற்கலாம் யார் இதனை யாருக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம் ஆகவே கற்பவனுக்கும் பயன் இருக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பவனுக்கும் பயன் இருக்க வேண்டும் நிறைய சொல்லலாம் இதுல அதாவது நல்ல விதைய கொண்டு போய் பாலைவனத்துல விதைக்க முடியுமா சரியா பூமியை நல்லா திருத்தி அங்க விதைச்சா தான் வளரும் இப்ப இந்த தென்மரம் வைக்கணும்னா அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய குழியை தோண்டி அதை ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம் ஆற போட்டு அதுக்கப்புறம் அதுல உரமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கன்றை கொண்டு போய் நட்டு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் பண்ணினாத்தான் அது வளரும் அதே மாதிரி கேட்குற மாணவன் அதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும் இதை தான் தகுதியை சொல்லுகிறது இந்த வித்யா சம்பிரதான விதி ததேத திருச்சாபியுக்தம் சங்கராச்சார சொல்கிறார் உபதேசம் முடிய போகிறது என்ன உபதேசம் இந்த பிரம்ம வித்தியையை கற்றுக் கொடுப்பதற்கான நெறிமுறைகள் இங்கே கூறப்படுகின்றன என்னது யாருக்கு சொ தேஷாமேவ ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேத்த அவர்களுக்குத்தான் இந்த பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கேட்பவனுக்கும் நன்மை கொடுப்பவனுக்கும் நன்மை பெறுபவனும் வழங்குபவனும் மகிழ வேண்டும் இந்த வித்தியை விஷயத்தில் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் கிரியகா கிரியாவகான்னால் என்ன அர்த்தம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி ஒழுங்காக கர்மத்தை செய்பவர்கள் கடமைகளை தவறாது முறையாக செய்பவர்கள் சந்தியாவந்தனத்தை விடாதவர்கள் பூஜை முறை பிரார்த்தனையை விடாதவர்கள் கரெக்டாக முடியாமல் ரொம்ப முடியாமல் போனால் தான் பண்ணாமல் இருக்கணுமே தவிர நாமளாக சோம்பேறித்தனத்தினால் பண்ணாமல் இருக்கக்கூடாது அதுக்கு தான் இங்கே அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது அதனால கோயிலெலாம் வச்சிருக்கு ரொட்டீன் எல்லாம் எதுக்கு வச்சுருக்குன்னா பிரம்மச்சாரிக்கு தகுதி வரணுங்கிறதுக்கு தான் வச்சுருக்கு க்ரியாவ்தஹா சில பேர் சொல்லுவார் நான் அதெல்லாம் ஏற்கனவே முடித்தாச்சு எனக்கு டேரெக்டாக பாட முடியும் பார் உனக்கு இருக்குது இல்லைன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் உபரிஷத்தே சொல்லியிருக்கு ஒரு வருஷம் ஆசிரமத்தில் இரு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலான்னு ரொம்ப ரிஷியோட புத்திரனுக்கே சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறவர் டைரெக்டாக அவர் அங்கேருந்து வந்துடுவார் நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது பார் எனக்கு இங்கே டேரெக்டாக பாடம் நடத்துங்க பார் அப்படிலாம் நாங்களாம் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கோம் அப்படி இல்லை பப்பிலாத மகரிஷி பிரஸ்னோபரிஷத்தில் சொல்றார் பெரிய பெரிய ரிஷி குமாரர்கள் வந்தால் ஒரு வருஷம் ஆசிரமத்தில் உருப்படியாக வேலை பண்ணுங்கிறார் அதுக்கப்புறம் நீ கேள்வி கேள் தெரிஞ்சா சொல்றேங்கிறார் அப்பவும் அப்படி இருக்கிற போது எப்படி இது பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ அறகுறையோ வந்திருப்பார் இங்கே அவரை சரி பண்ணுறதுக்குள்ள நம்ம சரியாயிடும் கிரியாவந்தா கிரியாவந்தகான்னு மற்ற நீங்கள் யாரும் இங்கே இருக்கிற தப்பாக நினச்சிக்க அவங்களாம் என்ன செய்யணும் நீங்கள் இப்படி எல்லாம் எங்களை எல்லாம் எல்லாருக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க அவங்க உங்கள இங்கே இருக்கிற பிரம்மஜன அருமையான பிரம்மச்சார் இல்லை நான் வெளியில் போக முடியாது கிரியா கிரியாவந்தா கிரியாவந்தகான என்ன அர்த்தம் அதாவது அவருக்கு கொடுத்த கடமைகளை ஒழுங்காக செய்பவர்கள் ஸ்ரோத்ரியாக ஸ்ரோத்ரியாக என்ன அர்த்தம் எல்லாம் டெக்ஸ்ட்டை மனப்பாடம் கீதையெல்லாம் படிக்க வரும்போதே கீதையை மனப்பாடம் பண்ணி வந்திருப்பான் அப்படி தான் நான் நினச்சின்னு இருக்கேன் பகவத்கீதை ஃபுல்லாத்திரியும் உபனிஷத் ஃபுல்லாத்திரியும் ஸ்ரோத்ரியாகனா டெக்ஸ்டெல்லாம் பைஹார்ட் இந்த உபனிஷத்து பைஹார்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அர்த்தமெல்லாம் ஒன்றும் இதாக இருக்க அதுக்கு விதியெல்லாம் சொல்கிறார் ஸ்ரோத்ரியாக பிரம்மனிஷ்டாக பிரம்ம நிஷ்டாகனா என்ன அர்த்தம் ஃபுல் கமிட்டட் டோட்டலாக இதை தெரிஞ்சுக்கணும் சங்கராச்சாரிய சொன்னார் உருவக்கடவுளை வழிபட்டவர்கள் அருவ தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் பிரம்ம நிஷ்டாக ஏகரிஷிம் ஸ்வயம் ஜுஹ்வத அதாவது ஏகரிஷின்னு சொல்லி ஒரு அக்னி உபாசனை பூஜை அதை பண்ணி இருக்கணும் ஏகரிஷி நாமனம் நாமானம் அக்னிம் ஜுஹ்வதே அது அதருநோயத்தில் சொல்லி இருக்கிற ஒரு ஹோமம் அது பண்ணியிருந்தால் தான் இதை டீச் பண்ண முடியும் சங்கராச்சார இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறார் இந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் அர்த்தம் படிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி நமக்கு ஒரு சௌரியமாக ஒன்று சொல்லி வச்சுட்டார் டெக்ஸ்ட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வேணும் ஆனால் மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை நம்ம தான் அது சௌரியமாகவும் இருக்கோமே ஸோ ஸ்வயம் ஜெஹ்வத்தை அது இன்னொரு வீதி இருக்குது சொன்னால் கஷ்டமாக இருக்கும் மனப்பாடம் அர்த்தம் சொல்லக்கூடாது ஏகரிஷிம் ஸ்ரத்தயந்தகா இந்த ஏகரிஷிங்கிற அக்னி கர்மாவை ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணி இருக்கிறார்கள் அதிருஷ்டசக்தியோடு வந்திருக்கான் சொன்ன உடனே வேலை செய்யும் ஞானம் ஸ்ரத்தயந்தகா ஆக அவர்களுக்கு தேஷாம் அது மாத்திரமில்லை இன்னொன்று விதிவத்து எயி எய்து விதிவத்து சிரோவிரம் சீர்ணம் முறைப்படி சிரோவிரதம் சிரோவிரதம்னா முண்டக்கம்னு அர்த்தம் மொட்டை தலை அது ஒரு விச்சுவலாம் தலை மொட்டையை அடிச்சுட்டு தலையில் வந்து நெருப்பு சட்டியை வச்சுட்டு குருக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணணுமா அவனுக்கு தான் இது கொடுக்கணும்னு ஒரு விதி நான் என்னுடைய தப்பான கருத்துக்களை ஓப்பன் மைண்டடோடு நான் உங்கள்கிட்ட வரேன் அறிவை பெறுவதற்காக தங்களை அணுகி இருக்கிறேன் அப்படி தன்னுடையதை அங்கே சமித் சொன்ன மாதிரி இது ஒரு விரதம் அவனுக்குத்தான் தேஷாமேவ பகுவச்சனம் போட்டார் அப்படி யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யத் பிரசாந்த சித்தாய சமான்வித்தாய எங்க முதல் முண்டகம் ரெண்டாவது கண்டம் பதிமூணாவது மந்த்ரம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது நிறைவு அடுத்த மந்திரம் ததே தத் சத்யம் ரிஷிரங்கிராஹா புரோவாச்ச ி புச்சிப நடுவில்லை அவங்க பேரே சொல்ல மத்த புத்தகத்தில் பார்த்த பகவான் உவாச்சா அர்ஜுன உவாச்சா வந்துட்டே இருக்கும் இங்கே சவுனக உவாச்சா அங்கிரஸ் உவாச்சா காணவே இல்லை நமக்கே மறந்து போயிருக்கும் குரு சிஷ்யர்கள் பேரே சொல்ல அதுக்கு சப்ஜெக்ட் என்னென்னா குரு சிஷியன் இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு ஞானந்தான் இம்பார்ட்டன் ஆனால் அதே சமயம் இது சாதாரண வித்தியில்லை உத்தமமான ரிஷிகளால் பெறப்பட்ட வித்தை ஆகவே அங்கிரஸ்ங்கிற ரிஷி சவுனகாய புறா உவாச்ச ஒன்ஸ் அப்பானே டைம் அந்த காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தௌசண்ட் தௌசண்ட் இயர்ஸ் எகோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது நாளைக்கு அவுட் ஆஃப் டேட் ஆகிடுறது அது மாதிரி இல்லைப்பா இது எந்த காலத்துக்கும் பிரயோஜனம் என்றைக்கும் துக்கம் இருக்குது துக்க நிவர்த்தி இதுதான் சனாதன தர்மம் சனாதன வித்யா என்றைக்கும் இருக்கிற வித்தியை இது எந்த காலத்துலையும் இந்த வித்தியை அழியவே அழியாத வித்யை இது அழியாத வித்யை இது ஆஹ அங்கிராகா ரிஷிஹி அங்கிரஸ் ரிஷி சவுனகாய புரா உவாச்ச முன்பு ஒரு காலத்தில் இதை சொல்லி கொடுத்தார் பிரம்மதேவர் அதர்வருக்கு அதர்வர் யாருக்கு சொல்லி கொடுத்தார் பிரம்மா அங்கிருக்கு சொல்லிக் வந்து பாரத்வாஜருக்கு சொல்லிக் பாரத்வாஜர் அங்கிரஸுக்கு சொல்லிக் கொடுத்தார் அங்கிரஸ் சவுனகருக்கு சவுனகரும் அங்கிரசும் படித்ததை நாம் எல்லாரும் இப்போ படித்தோம் அதுக்கப்புறம் எத்தனையோ பரம்பரை இருந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு அது முக்கியம் இல்லை ஓரளவுக்கு அதை சொல்லி நிறுத்திடும் ஆகையினால இந்த இதை வந்து இது பலனை கொடுக்குமான்னா தத்தியம் இது அப்சல்யூட்லி வேலிட் இது ஒன்று சந்தேகமே கிடையாது நிச்சயமா இது என்னைக்கும் பிரயோஜனம் கொடுக்கும் யாரெல்லாம் துக்கத்தில் தவிக்கிறானோ அவனுக்கு அன்றும் இன்றும் என்றும் அவனுக்கு ஞான ஞான என்ன ஞானாபிஷேகம் ஞான அமிர்தாபிஷேகம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தது சுமேதா அமிர்தோக்ஷிதா அமுத மழை பொழியக்கூடிய சக்தி படைத்தது என்றைக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் கருதறிய மழை ஆனந்த முகில் அதுலொன்னு சந்தேகம் கிடையாது ததே தத் சத்யம் எத்தனை இடத்துல வந்தாச்சு ததே தத் சத்யம் மந்த்ரேஷு கர்மாணி ததே தத் சத்யம் யே சுதீப்தாத் பாவகாத் இங்கேயும் முடிக்கிற போது என்ன சொல்றது ததே தத் சத்தியம் சத்யமேவ ஜ சத்யேன பந்தா வித்தோ தேவயான சத்தியல்தபேஷ ஆத்மா எல்லாம் முண்டகம் சொல்றேன் வேற ஏதோ மந்திரத்தை சொல்லவே இல்லை எந்த உபரிஷத்தையும் கோட்பண்ண உண்ட கோபரிஷத்தையே தான் சொல்றேன் சத்தியம் இது நிச்சயம் உண்மை பரம சத்தியம் சந்தேகமே இல்லை ஆனா ஒரு கண்டிஷன் அச்சீர்ண விரதா ந ஏதீத்தே விரதம் பண்ணாதவன் இந்த வித்தியை நீ சட்ட உட்பட்டே இதனை கடைபிடிக்க வேண்டும் இந்த சுவாத்தியாய நியமங்களை தெரிந்து கொண்டு கற்க வேண்டும் இல்லை என்றால் பலனை தராது பூரணமான பலன் வேண்டுமானால் இந்த கிரந்தத்தை அதற்குரிய நெறிமுறைப்படி கற்க வேண்டும் நாங் நாங்களாம் உங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் இந்த விரதம் பண்ணினா இந்த ரிச்சுவல் பண்ணினா தான் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் யாரும் வர முடியாது எல்லாரும் வரும் மொட்டையடிச்சின்னு வரணும் அங்கே ஒரு வாசலில் ஒரு நெருப்புச் சட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்துன்னு இந்த ஆசிரமத்தை மூணு தடவை சுத்தணும் சுற்றிட்டு இங்கே வச்சுவிடணும் அப்புறம் நான் உப்பு இல்லாமல் சாப்பாடு போட சொல்லுவேன் உப்பு புளி காரம் எண்ணெய் ஒன்றும் இருக்காது அதெல்லாம் போட சொல்லுவேன் செல்ஃபோனெல்லாம் இங்கே உள்ளே வரப்படாது செருப்பே போட்டுக்கப்படாது ரேடியோ கேட்கக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது இப்படிலாம் சட்டம் வச்சால் என்ன ஆகும் அத்வைத்தம் நான் மாத்திரம் இருப்பேன் ஒருத்தரும் ஒருபாட்டு ஆசை என்ன நடக்குமா இது எங்களுக்கே எங்கள் குருநாதர் அப்படி பண்ணலை ஆனால் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க அதர்வண வேதக்காரர்களுக்கு இந்த விதி அதர்வண வேதம் படிக்கிறவனுக்கு இந்த விரதம் மற்ற வேதத்துக்காரங்களுக்கு கிடையாது ஆனால் அதில் இன்னொரு ரூல் இருக்குது யாராக இருந்தாலும் சரி அதரண வேதம் படிக்கிறதுக்கு ஒரு விதி இருக்குது அது இல்லாமல் அதரவேதம் படிக்கக்கூடாது இந்த நாலு வேதம் படித்தால் நாலு ஆவணி வட்டம் பண்ணி ஆகணும் இப்போ இருக்கிற சட்டப்படி வியாசர் கொடுத்த நியமப்படி ஆவணி யஜுர்வேதத்துக்காரனுக்கு ஒரு ஆவணிய வட்டம் ரிக்வேதத்துக்காரனுக்கு ஆவணி வட்டம் மாறுறது ஆவணி வட்டம்னு ஒரு பொது பேருது உபாகர்மான்னு சொல்லணும் ஆஹா ரிக் உபாக்கர்மா எஜுருபாகர்மா சாமோபாகர்மா சாமோபாகர்மா விநாயக சவுர்த்தி தான் வருவது அது ஹஸ்த நட்சத்திரம் கணக்கு அத்தரணவயத்துக்கு எந்த நாள்னே தெரியல குஜராத்தில் தான் இருக்கும் அந்த சம்பிரதாயம் காஞ்சி சங்கராச்சாரிய பரமாச்சாரியால் வந்து நிறைய கொஞ்சம் பேர் அங்கே அனுப்பிச்சு குஜராத்திலேயே தங்கி இருந்து படித்தவங்களாம் இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்திருக்காங்க புதுக்கோட்டைக்குலாம் வந்திருக்காங்க போய் அங்கேயே அனுப்பிச்சு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வச்சார் இந்த அத்தரணவயத்தை அவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு பேர் ரெண்டே பேர் தான் தங்கினாங்க போனவங்கலாம் திரும்பிட்டான் அந்த ஊர் சாப்பாடு அந்த ஊர் பழக்க வழக்கம்லாம் ஒத்து வரலை ரெண்டு பேர் மாத்திரம் சங்கராச்சாரியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் விட்டு தியாகம் பண்ணி அதருணயத்தை அத்தியனம் பண்ணிட்டு வந்தாங்க போனது பத்து பன்னெண்டு பேர் படித்தது ரெண்டே பேர் அப்புறம் அவங்க இங்கே வந்து கொஞ்சம் பேருக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ அதருண வேதம் சிதம்பரத்தில் பரமேஸ்வர தீட்சித்தர்னு ஒருத்தர் நாலு வேதமும்னு சொல்கிறார் அவர் நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கார் அதனால் இந்த இந்த வித்தைக்கு என்ன பண்ணுறது நம்மளால் என்ன முடியும்னா ஐயனே எனது நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்டம் ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்குவோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி நான் யாருக்கு சொல்லுவேன் எங்கள் குருநாதருக்கு சொல்லுவேன் எங்கள் குருநாதர் என்ன பண்ணுவார் அவரும் அவர் குருநாதருக்கு சொல்லுவார் கடைசியில் யார்கிட்ட போய் சேரும் ஆதி குரவே நமகா அவர்கிட்ட போய் சேரும் ஆதி குருவுக்கு பண்ணிட்டால் எல்லா குருவுக்கும் பண்ணிவிடுதாகும் இந்த அகோபிலஞ்சியர் ஒரு பூஜை பாதுகா பூஜை ஒன்று பண்ணுவார் அவர் வரும்போதே அவர் கூட ஒரு பெரிய பல்லாக்கு வரும் இந்த அகோபிலஞ்சியரை பார்த்துருக்கீங்களா தெரியாது அவர் கூடவே ஒரு பெரிய பல்லாக்கு இந்த பல்லாக்கு முழுக்க ஒரு நாற்பத்தெட்டு பாதுகை இருக்கும் அந்த குரு பரம்பரை அவர் அத்தனைக்கும் பூ போட்டாகணும் பேர் சொல்லி அத்திரையும் போட்டு அந்த பாதுகா அந்த பாதுகையை தூக்கின்னு வரதுக்கே ஒரு பெரிய பட்டாளம் ஆகும் அவருக்கு போகிற இடத்துக்குலாம் அந்த பாதுகைக்கு போட்டுகிட்டே இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம்னு நம்ம வச்சு விட்டோம் இப்போ இம்மீடியேட்டு குருவுக்கு பண்ணினா போகிறோம் எங்கள் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா ஒரு இருபத்தஞ்சி தாத்தாவுக்கு முப்பது தாத்தாவுக்கு நான் சாத்தம் பண்ணால் இன்னைக்கு சா வாழ்கிறது ஏ பித்திருப்போன்னு மகா பித்தா மகேபியோ நிமா பிரபிதா மகேபிய ஸ்வதா முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே வளம் கொஞ்ச நாள் போனால் ஒன்று தான் ஏழும்பாம் இப்போ மூணுல நிற்கிறது இதுவே பாடா படா பாடா படா பாடு பாடுறது அமெரிக்கா போயிட்டாங்க இங்கே சாத்தம் பண்ணுறது திருப்தியத திருப்தியத திருப்தியதா தண்ணி இங்கேயே விட்டுற வேண்டிதான் இல்லாட்டி பர் அங்கேருந்து இங்கே வரும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஒருதில் வச்சு எங்கேயா காசியில் போய் தற்பிய திருப்பையா தற்பயாமி தர்ப்பயாமி எனக்கு தர்ப்பணம் பண்ணுறதுனால உனக்கு பண்ண முடியல தர்ப்பணம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது தர்ப்பணம்னா என்ன திருப்திப்படுத்த மெட்டீரியல் இசத்தில் என்ன திருப்திப்படுத்துக்கிறதுக்கா போனதுனால உனக்கு இந்த சாஸ்திரத்தினால தர்ப்பணம் பண்ண முடியாமல் போச்சுங்கிற அர்த்தம் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண முடியும் இந்த வித்தைக்கு என்ன கொடுக்க முடியும் நம பரம ரிஷிப்பா நம பரம ரிஷிப்பியா அந்த கிரேட் ரிஷிகளுக்கு யாருக்கு அங்கிரஸுக்கு சவுனகருக்கு பரத்வாஜருக்கு அப்புறம் அவருக்கு அங்கிருக்கு அப்புறம் அதர்வருக்கு பிரம்மதேவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அந்த ரிஷிகளுக்கு மேலான ரிஷிகளுக்கு நமஸ்காரம் அந்த ஞானிகளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் முடிக்கிறேன்னு சொல்லி முடிக்கணும் அந்த அறிவாளிகளுக்கு மிகச்சிறந்த தெய்வீக அறிவாளிகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் என்னது உய்வு அடைய செய்து விட்டார் ஆகவே தேக அபிமானம் போச்சு இந்த முண்டக்கம்ங்கிற விரதத்துக்கே என்ன அர்த்தம்னா தேக அபிமானத்தை போக்குறதுக்கு தான் மொட்டையை அக்னி சட்டி எடுத்துருவானா என்ன அர்த்தம் அப்படி உடம்பில் பற்று போகணும் அதுக்காக வேண்டி சொல்கிறேன் ஆனால் நீங்கள்லாம் உடம்பில் பற்று இருக்காது நம்பின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆகையினால் நீங்கள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் சித் பகவான் நான் சொல்லுவேன் உணவு உடல் போன்று கருத்துக்கள் வாழ்க்கை மயமாகட்டும் இது சொல்லிக்கின்றே இருப்பது நீ படிக்கிறது உ மயமாகணும் அதற்குத்தக நிற்க ஆக இது அற்புதமான ஒரு உபநிஷத் பரிபூர்ணமான உபநிஷத் அப்புறம் சம்பிரதாயம் கேள்வி அழகான பதில் நல்ல நல்ல எக்ஸாம்பிள் அப்புறம் தத்பதம் சத்பதம் அப்புறம் தொம்பதம் சிற்பதம் அப்புறம் ஐக்கியம் அப்புறம் குணங்கள் அப்புறம் விதிமுறைகள் இப்படி ஒரு பரிபூர்ணமான ஒரு உபனிஷத் இந்த உபனிஷத் கருத்துக்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும் இன்னைக்கு காலம்பறை பாடினாங்க வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பள் உள்ளதாம் பொருள்ி உணர்ந்த ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வாள் என்ன வார்த்தைக்கிறது உள்ளதாம் பொருள் ஓதி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாச்சகத்து உட்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் மகாகவி அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த உபனிஷத்தை படிச்சுருக்கீங்க உங்களுக்கு நல்ல பாக்கியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த புண்ணியம் எனக்கும் உண்டு அந்த புண்ணியமும் உங்களுக்கே தான் என்ன எங்கள் குருநாதர்கிட்ட நாங்கள் அவர்கிட்ட பெற்ற ஞானத்துக்கு ஈடு என இல்லை இப்போ நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா இல்லை எங்கள் குருநாதருக்கு தான் அந்த நல்லதெல்லாம் சேரும் தப்பாக சொல்லியிருந்தேன் அது என்னுடையது என்று சொல்லி நான் இதை ஓரளவு பூர்த்தி பண்ணுறேன் இது ஒரு தரம் படித்தா நம்ம சாஸ்திரத்துலேயே சொல்லி இருக்கிறது நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் முடிச்சிடக்கூடாதுன்னே ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு தரம் சொல்லுவேன் திரும்பவும் பத்ரங்கரநேபிகையை சொல்லுவேன் அதுக்கப்புறம் முதல் மந்திரம் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பூர்த்தி பண்ணுவேன் நீங்கள் அதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் தினம் இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சு போச்சு அப்பா முண்ட கோபரிஷத் சமாப்தம் அப்படின்னு முடிச்சுடக்கூடாது இப்போ தான் ஆரம்பம் அதனால் குரு கிட்ட படிக்கிறபோது கால் பகுதி தான் புரியும் நீங்களாக யோசிக்கிற போது இன்னும் கால் பகுதி புரியும் நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களோட இந்த ஒத்த சிந்தனை உடைய நண்பர்களோட பகிர்ந்து கொண்டீர்களானால் இன்னும் கொஞ்சம் விளங்கும் இன்னொருத்தருக்கு நல்லா சொல்லி கொடுத்தா பூர்ணமாக விளங்கும் அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ விளங்கியிருக்குன்னு தெரியும் ஆச்சாரியா பாத மாதத்தை பாதம் சிஷ்யஸ்வமேதையா பாதம் சப்ரமச்சாரிப்பியா பாதம் காலக்கிரமேணச்சா என்று சொல்லி நீங்கள் இதை விடவே கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையில் நமக்கு இதுதான் இந்த மனித பிறவியின் உயர்ந்த நோக்கம் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே ஆகவே இது பிறவியிலே கிடைக்காத பாக்யம் அதுவும் உபரிஷத்தெல்லாம் படிக்கிறது அந்த காலத்தில் சம்பிரதாயத்தில் பிராமணனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லா ஜாதிக்கும் உபரிஷம் சொல்லிக் கொடுக்குறது கைவல்லிய நவனையும் சொல்லிக் கொடுப்பாங்க ஆத்மபோதம் சொல்லிக் கொடுப்பாங்க அனுபூதி பிரகாசம் சொல்லி கொடுப்பார்கள் உபனிஷத்து மாத்திரம் வேத மந்திரமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் மாசில் சொல்லிக் கொடுக்குற சம்பிரதாயம் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி கொண்டு வந்தவர் சுவாமி சின்மயானந்தர் சிவானந்தரும் பண்ணினார் சிவானந்தர் சின்மயானந்தர் தான் கொண்டு வந்தாங்க அது ஆகையெல்லாம் அந்த வழியில் நாமளும் சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனாலும் அந்த மரியாதையை காப்பாற்றணும் அவங்க வந்து பெரியவங்க முட்டாளொன்றும் இல்லை பிராமணனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு சில காரணங்கள் இருந்தது அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது ஆனால் அதே சமயம் அந்த வித்தியை நமக்கு கிடச்சிருக்குங்கிற அந்த ஒரு கிராட்டிடியூடு உங்களுக்கெல்லாம் இருக்கணும் இந்த நன்றி உணர்வு இருக்கணும் இந்த பன்னரும் உபனிடதங்கள் எங்கள் நூலே பாரில் இதற்கு நிகரேது நூலே வேதம் என்றும் வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்களுக்கெல்லாம் இந்த நல்ல உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆயுசு நல்ல உற்சாகம் நல்ல தர்மானுஷ்டானம் நல்ல சாஸ்திரத்தில் சொன்ன சத்தியம் இந்த தமம் இந்த குணங்களெல்லாம் சொன்னோமே பலம் அப்பிரமாதகா அப்புறம் என்னது தபஸு லிங்கம் இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு பூர்ணமாக இருந்து இந்த ஞானம் ஏற்பட்டு நீங்கள் ஜீவன் முக்தர்களாகி விதேக முக்தி அடைய வேண்டுமென்று ஆதி குரு ஸ்ரீ பிரஜ்யா தட்சிணாமூர்த்தி ஜெகன் மாதா புவனேஸ்வரி சத்குருநாதர் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி உங்களை மனசார வாழ்த்தி இந்த உபனத் வகுப்பை பூர்த்தி பண்ணுகிறேன் ஹரிவு ஓம் பதிரங்குணுமேவா பசியே மாஷ்ராங்கை சுஷ வாகுனூமேவி தஞ்சாயுந்திரோஸ்வதி நூஷா விஷவே நோரிஷ்டேமி ओम शान्ति, शान्ति, शान्ति। ओम भद्रं करणे ஸ்வோஸ்ப்பா ஷாந்த ஓம் பங்கேஷுமே பசேமாஜா ஸிரேரங்கை வாம்சி வசேமேவி தஞ்சாயுந்திரோ ூஷா விதி நரினோஸ் தாத்து ஓவிரூவ விஷய க गोप्ता, சுவவி அய ஜபத்தாய் ஓம் ஈரோத் வோமவத் தேயாய தஷிணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி ஜகன்மாஸ்வரி தேவி கீ சநாஸ்வீங்க மாதா கீ காரி माता की, சோரஸ்வதி மாதா கீ சனா கீ